அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக திருக்குறள் கருத்துக்களை தொகுத்து ஆராய்ந்து கற்று அறிவுநலம் மனநலம் ஆகியவற்றுக்கு பிறகு சொல்நலம் என்கின்ற தலைப்பின் கீழே இனியவை கூறல் புறங்கூறாமை ஆகிய அதிகாரங்களை கற்றிருக்கிறோம் பிறகு கடைசியாக நாம் பார்த்தது பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தின் உள்ள குரட்பாக்களை மிகுந்த விழிப்புணர்வோடு நாம் பழக வேண்டிய ஒரு முக்கியமான பண்புதான் பயனில சொல்லாமை பயனற்ற சொற்களை குறைத்தாலே பிற மூன்று சொற்குற்றங்களும் அதாவது பொய் பேசுதல் புறங்கூறுதல் கடுமையாக பேசுதல் ஆகியவை குறைந்துவிடும் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள் திருவள்ளுவர் இப்பண்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக பத்து குரட்பாக்களை அருளியுள்ளார் என்று பார்த்தோம் அதை மீண்டும் ஒரு முறை பத்து படித்து அதனுடைய பொருளை சுருக்கமாக சிந்தித்து விடுவோம் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாராலும் எள்ளப்படும் என்றார் முதற் குரட்பாவிலே அனைவரும் வெறுப்படையும் வண்ணம் பயனற்ற சொற்களை சொல்பவன் அறிஞர் அறிஞர் அல்லாதவர் அனைவருடைய ஏளனத்துக்கு ஆளாவான் என்பதுதான் இதனுடைய பொருள் பயனில பல்லார் முன் சொல்லல் நயநில நட்டார்கன் செய்தலின் தீது என்றார் இரண்டாவது குரட்பாவிலே பல அறிஞர்கள் முன்பாக பயனற்ற சொற்களை ஒருவன் கூறுவதானது தனது நண்பருக்கு விருப்பமற்ற செயல்களை செய்வதை காட்டிலும் யாண்டும் தீமை பயப்பதாகும் இதுவே இதனுடைய பொருள் மூன்றாவது குரட்பா நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை பயனற்ற சொற்களை ஒருவன் மிக விரிவாக கூறுவானே ஆனால் அவ்வாறு கூறுகின்ற சொற்களே அவன் அறத்தை அதாவது தர்மத்தை உணராதவன் என்பதை காட்டி கொடுக்கும் நான்காவது குரட்பா நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்புயில் சொல் பல்லார் அகத்து பயனுடன் பொருந்தாத அதாவது பயனற்ற பண்பற்ற சொற்களை ஒருவன் பலரிடம் சொன்னால் அது அறத்துடன் அதாவது தர்மத்தோடு பொருந்தாமல் வாழ்வின் நற்பயன்களிலிருந்து அவனை நீக்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் என்பதுதான் ஐந்தாவது குரட்பா பயனற்ற சொற்களை நற்பண்புகளை உடையவர் சொன்னால் அவரது மேன்மையும் சிறப்பும் அப்பொழுதே அவரிடத்திலிருந்து விலகிவிடும் ஆறாவது குரட்பா பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல் பயனற்ற சொற்களை பலமுறை கூறுகின்றவனை மனிதர் என்று எண்ணத்தகாது மனிதர்களுள் பதர் என்று அறிந்து கொள்க முதல் ஆறு குரட்பாக்களில் பயனற்ற சொற்களை சொல்லுவதன் குறைபாடு குற்றமானது கூறப்பட்டது ஏழாவது குரட்பா நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமே நன்று அற்பண்புகள் நிறைந்த அறிஞர் இன்பம் தராத சொற்களை சொன்னாலும் சொல்லட்டும் அது குற்றமன்று ஆனால் அவர் பயனற்ற சொற்களை சொல்லாமல் இருந்தால் அது மிகவும் சிறந்தது சாலச் சிறந்தது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் இது எட்டாவது குரட்பா ஆராய்ச்சி செய்யும் ஆற்றல் படைத்த அறிஞர் பெருமக்கள் உயர்ந்த பயனை வழங்காத சொற்களை ஒருபொழுதும் சொல்ல பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர் ஒன்பதாவது குரட்பா இது தவறாக புரிந்து கொள்வதின்று விடுபட்ட தெளிந்த அறிவாகிய பார்வையை உடையவர் பயனற்ற சொற்களை மறந்தும் கூறமாட்டார் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று குரட்பாக்களிலும் பயனில சொல்லாமையின் நன்மை அதாவது குணம் சிறப்பு கூறப்பட்டது பத்தாவது குரட்பா சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் சொற்களில் நல்ல பயனை தரும் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் சொற்களில் நல்ல பயனை தராத தீய சொற்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் பயனுடைய சொற்களையே பேச வேண்டும் என்ற கருத்து உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையிலும் உணர்த்தப்பட்டு இந்த அதிகாரம் நிறைவு செய்யப்படுகிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு